السلام عليكم ورحمه الله وبركاته الشيطان الوثيم بسم الله الرحمن الرحيم هو يحكم بينهم بما انزل الله ولا تتبعوا الاخطاء وقال ايضا اضحككما الشهيديه بظون وبنحكم الى الله الحكما لهم يثول கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கு அப்பாறு உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன் சென்ற மாதம் ஏழாம் திகதி நான் நடத்திய ஒரு நாட்டுடைய சட்டம் எப்படி அமைய வேண்டும் மதீனாவில் அவர்கள் என்ற அந்த உலகிற்கு முன்மாதிரியான ஒரு கன்ஸ்டியூஷனை அமைத்து அரசியல் அடிப்படை அமைப்புகளையும் அரசியல் அந்த நிர்வாகத்தையும் தேசத்தின் அந்த அரசியல் சட்டத்தையும் ஒரு நாட்டுடைய உடன்பாடுகளை இப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நபியவர்கள் மதீனாவுடைய அந்த மீதாட்டில் முதல் முறையாக உலகிற்கு ஒரு அழகான ஒரு சட்ட கோர்வையை கன்ஸ்டிடியூஷனை நபியவர்கள் சமைக்கொடுத்தார்கள் பதினால வாழக்கூடிய யூத கிறிஸ்தவ முஸ்லிக்கீன்கள் பலருக்கும் அது மிக முன்மாதிரியானதாக உலகிற்கு நடைமுறை சாத்தியமானதவாகிறது ஆனால் அதை மக்கள் நடைமுறைப்படுத்த விடு அநியாயங்களும் ஏமாற்றங்களும் கப்படங்களும் சுயநலங்களும் அதிகரித்த காரணத்தினால் அதை நடைமுறை சாத்தியமிற்றதாக ஆகப்பட்டது கனிமன் சகோதரர்களே இன்றும் உலகத்தில் பெரும் பெரும் கான்பரன்ஸ்கள் மாநாடுகள்ல இதை பற்றி மிக விரிவாக பேசப்படுகிறது இவைகள் அனைத்தையும் செய்தது மதீனாவுடைய மசிதம் தனக்கு இருப்ப இருப்பிடத்துக்கு இடமில்லாமல் மக்காவில் இருந்து செய்து வந்த ரவி அவர்கள் ஒரு சிறிய வீட்டில் அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்தை தெரிவு செய்து அமைந்திருக்க கூடிய அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபரும் அபுபக்கர் உமர் ரஃபி அல்லா அவர்களுடைய அந்த கபரும் அங்கு காட்சியளிக்கிறது எவ்வளவு சிறிய இடத்தில் இருந்து கொண்டு தொலகை முன்பு அவர்கள் பொழுது ஒருத்தி அவர்கள் தொலுகும் அந்த முன்னிலையில் காலை நீட்டிருப்பார்கள் இருளின் காரணத்தினால் அங்கு இட வசதி குறைவான காரணங்கள் அவ்வளவு இடத்திலிருந்து உலகத்துக்கு முன்மாதிரியான ஒரு யாப்பை ஒரு சட்டத்தை ஒரு ஒழுங்கை ஒரு நிர்வாகத்தை செல்லும் அவர்கள் நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதை நாம் பெருமையாக வரவேற்க வேண்டும் படிக்க வேண்டும் புரிய வேண்டும் குறிப்பாக இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் மட்டத்தில் உள்ளவர்களும் அரசாங்க மட்டத்தில் பொறுப்புகள் உள்ளவர்களும் இன்னும் மச்சிதர்களை நிர்வகிக்கக்கூடியவர்களும் ஒரு சிறுபான்மை நாட்டில் முஸ்லிம்கள் வாழக்கூடிய நேரத்தில் அவர்கள் எப்படி உரிமைகளை பெறுகிறார்கள் பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் வாழக்கூடியத்தில் உள்ளவர்களுக்கு எப்படி உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நபையவர்கள் மிக அழகான ஒரு திட்டத்தை உலகத்துக்கு முன்மாதிரியான ஒரு திட்டத்தை மனித உரிமைகள் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு மிக திறமையாக முன்வைத்திருக்கிறார்கள் கனியமான சமோகர்களே பெரியார்களே இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மசித்களும் இலங்கையில் இருக்கக்கூடிய மதரசாக்களும் இலங்கையில் எங்களை மாலிபர்கள் படிச்சு கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டுடைய கல்வியில சுமார் நாப்பத்தி அஞ்சு குழந்தைகள் படிக்கிறார்கள் எங்களுடைய முயற்சி எங்களுடைய மசிதிகளுடைய முயற்சி உலமாக்களுடைய முயற்சி புத்திஜீவிகள் முயற்சி அலி வசல்லம் அவர்கள் உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான சமூகத்தை எப்படி கட்டி எழுப்பினார்கள் என்பதை நாம் படிக்க வேண்டும் புரிய வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அது குறிப்பாக இந்த சிறுபான்மையாக வாழக்கூடிய நாம் பெரும்பான்மை சமூகத்துக்கு ஒரு அமான ஒப்படைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் ஒப்படைக்க தவறினால் எங்களுடைய இருப்பிடத்துக்கும் ஆபத்து வரும் என்பதில் கிடையாது சென்ற ஸ்பெயினுக்கு போய் பார்த்தபொழுது அங்க இருந்த ஆட்சி முஸ்லிம்களுக்கு இருந்த செல்வாக்கு முஸ்லிம்கள் இருந்த விதம் எப்படி கைமாற்றப்பட்டது என்பதை வரலாறு நமக்கு ஒரு படிப்பனையாக எடுத்து காண்பிக்கிறது பலமுறை கேட்டிருக்கிறீர்கள் புரிந்திருக்கிறீர்கள் புத்திசாலிகள் அனைத்தையும் புரிந்து தெரியக்கூடியவர்கள் அல்லாஹு மிக இலகுவாக சொல்கிறான் நாம் இதை கைமாத்தி விடுவோம் எனக்கு இப்படிதான் என்று யாருக்கும் செய்வது கடமை கிடையாது நமக்கு தரப்பட்டிருக்க கூடிய இந்த முன்மாதிரியான வாழ்க்கை திட்டத்தை நாம் புரிய வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு மசிதும் வல்லடத்த வேண்டும் தவறான முறையில் வழநடத்தப்படக்கூடாது உலமாக்கல் மிக கவனமாக இந்த காலத்தில் விட்டுக் கொடுப்பதுடன் ஒவ்வொருவரும் பெரும்பான்மை சமூகத்துடைய உணர்வுகளை மதித்து அவர்களுடைய நிலைப்பாட்டை புரிந்து செயல்படாவிட்டால் நாம் முன்னோக்கக்கூடியது மிக அபாயமாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் பதிய வைக்க வேண்டும் கனியமான சகோதரர்களை பரியாக்கல உமர் ரதில்லால் அவர்களுடைய காலத்தில் ஒரு பெரும்பான்மை ஆட்சி செய்யக்கூடிய உமர் கத்தாவது கீழிருந்ததை பார்த்து உமர் ரான் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகார்கள் எப்படி அவருடைய தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உமர் ரான் அவர்கள் அங்கு மிக சிறப்பாக அதை ஒரு தீர்க்கமாக முடிவாக எடுத்து உம்மத்துக்கு வழிநடத்தி இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே மாவியார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சில உடன்படிக்கைகள் நடந்த நேரத்தில் அந்த எல்லையை தாண்டி அந்த நாட்கள் முடிவதற்கு முன்பு எல்லையை தாண்டிய மக்களை புரிந்த உமர் மாவியார் ரத்தியலால் அவர்கள் ஒரு நாளும் நாம் அப்படி உடன்படிக்கைகளை மீற முடியாது திரும்பி வந்துவிடுங்கள் என்று அதற்கு மாவியார் ரத்தியல்லான் அவர்கள் அந்த உடன்படிக்கையை மதித்து நடந்தார்கள் நாம் ஒரு சிறந்த சமூகம் நமக்கென்றே ஒரு முன்மாதிரியான வழிகாட்டல் தரப்பட்டிருக்கிறது நாம் எந்த ஒரு விஷயத்திலும் தயக்கம் தேவையற்றவர்கள் எமக்கு வாழ்க்கையில் அனைத்து பகுதிகளும் தெளிவாக முன்வைக்கப்பட்டது அதனால் ஒவ்வொருவரும் இந்த அடிப்படைகளை புரிந்து தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என சொல்றேன் மதினால தான் குலப்பாக்கலை தயாரித்தார்கள் கவர்னரை தயாரித்தார்கள் நவியவர்கள் உரிமைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பவர்களை தயாரித்தார்கள் சாதாரண மனிதர்கள் இருந்து உயர்மட்டம் வரைக்கும் அலி வசல்லம் ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் அல்ல அது உலகத்தில் இன்றைக்கு ஒன் பில்லியன் தாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமூகம் நாலு பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட அபுபக்கர் அலிரது அவர்கள் ஒரு அடிமை இந்த வைத்து ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கு உலகத்தில் நாளில் ஒன்று செல்வாக்கு பெற்ற ஒரு மார்க்கமாக இருக்கும் பொழுது இதுக்கு எல்லாமே அனந்தாக கிடைத்திருக்கிறது எதுலையுமே நமக்கு அதுல மடமையில விற்றுட்டு போகவில்லை அதனால் நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹிட்ட இந்த அமானுதத்திற்கு பதில் சொல்ல வேண்டும் யாரும் மற்றவருக்கு பொறுப்பை சாட்டித்து கப்பிச்சு கொள்ள முடியாது அபுபக்கரையிலானவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் உமர் ரதையிலான எப்படி ஆட்சி செய்தார்கள் உஸ்மான் ரயிலானவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் உலகத்தில மூன்று ஒரு பகுதியை உலகத்தில அரை பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய அந்த செல்வாக்கை எல்லாரும் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் கனிவான சகோதரர்களை அல்லா தந்திருக்க கூடிய இந்த நேமத்தை ஞாபகப்படுத்துங்கள் அடிக்கடி அதை முதாக்கிரா செய்யுங்கள் அதை பேசும் பொழுது கேட்கும் பொழுதுதான் நம்முடைய உள்ளத்தில் அது பதிவாகும் நவியவர்கள் மற்றருக்குள்ள செல்ஃப் டிஃபென்ஸ் இன்ற ஒரு நாட்டுடைய ஐக்கிய நாட்டு சபை யுனை பீனல் கோட் செக்ஷன் வரைக்கும் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் மதீனாவுடைய அந்த மஸ்ஜிதில் கட்டுப்படுத்தார்கள் சகாவாக்கள் சகாவாக்கள் அதுக்கு பயப்பிக்கப்பட்டார்கள் மனிதன் அநியாயமாக பொருளை சொத்தை உன்னுடைய உயிரை உன்னுடைய மானத்தை அந்த கட்டத்தில் எப்படி நடந்து பறிக்க முயன்றால் தற்பாதுகாப்பு என்ற அடிப்படையில் ஒரு மனிதனைகிறது எப்படி இதை வல்லதோ அதே போல சிறுபான்மையினர்களாக வாழக்கூடியவர்கள் பெரும்பான்மை சமூகத்துடைய உணர்வுகளை எப்படி மதிச்சு நடக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் அறிவுறுத்துகிறது கிடையாது வேறொரு மார்க்கத்தை திட்டவோ அவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தவோ வேண்டாம் என்று அல்லாஹு மிக கடுமையாக அதை கண்டித்து நீங்க நடக்கோனா அல்ல அத வரக்கூடிய விளைவு பயங்கரமாக இருக்கும் என்பதை நமக்கு எச்சரிக்கை செய்திருக்க அவர்கள் இன்றும் அவர்கள் ஒரு லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் மக்காவில ஒன்பதாம் எதிரிக்கு பிறகு அந்நியர்கள் யாரும் கிடையாது அப்படி இருந்தும் கூட ஆயா உன்னுடைய சமூகம் உங்களுடைய கட்டினால் சில கற்கள் தான் தேவைப்படும் அதுக்கு பெரிய சிரமம் ஒன்று கிடையாது அது விருப்பத்தோடு செஞ்சு முடிச்சிருப்பார்கள் ஆனால் அதை செஞ்சா மக்கள் ஆகிருவாங்க கண்ணுக்கு உரிமை இருந்ததையே ரவியவர்கள் விட்டு கொடுத்து நாசப்படுத்துறதுக்கு படிப்பினைக்காக ஒரு ரெண்டு சம்பவங்களை பாருங்க உஸ்மான் ரவி அவர்கள் வருவதற்கு முன்பு அவ்வபக்கர் உமர் ரவி நபியவர்களை சந்திச்சுட்டு போறாங்க நபியுடைய அந்த அணிஞ்சிருந்திருந்தது நிறைய அப்படியே கால நீட்டு உட்கார்ந்து வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டான் சுவாமி வந்த உடனே டக்குனு கால அது கொஞ்சம் சரிப்படுத்தி தன் அணிஞ்சிருந்தது கீழே போட்டாங்க போனதுக்கு பிறமே மனக்குமாரில் கூட வெக்கப்படக்கூடிய அந்த மனிதரை பார்த்து நான் வெக்கப்படக் கூடாதா அவர் என்னை அப்படி காண முடியாது அவரை கண்டால் வெக்க வெக்கத்தினால் அதை சந்திக்க என்னைக்குறதுக்கு தடுத்தது காண வைப்பது இல்ல உமர்வருடைய ரோஷத்தை மதிப்பதும் எங்களுடைய மார்க்கத்தில் உள்ளதான் அதனால் அன்பு தாய்மார்களே நிர்வாக நிர்வாகத்தில் உள்ளவர்கள் உலமாக்கல் இந்த நாட்டுடைய எங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் மிக நிதானத்தோடு தூர் நோக்கத்தோடு சொல்லக்கூடியது புத்திசாலிகளுக்கு சைக்கிளை போதுமாக இருக்கும் ஒவ்வொருவரும் நிதானத்தை கலைபிடிங்கள் மிக ஒரு தவற திருத்துவதாக இருந்தாலும் அதற்கு இஸ்லாம் வகுத்த சட்டங்கள் இருக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய கருவிகளும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் மனிதனுடைய செயல்களை எல்லாம் நாளை கிராமத்தலைவனுக்கே படம் போல போட்டு காண்பிக்க போகிறான் என்பது அது நிச்சயமாக நடக்கும் ஆனா அதுக்கு முன்பு துணியால நட முறை ஆயிரம் முறை திரும்ப திரும்ப மாதிரி சத்தத்தை போன்றே சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அது என்ன எங்களுக்குள்ள சில கடமைப்பாடுகள் இருக்கிறது மனிதர்கள் இந்த அடிப்படையில் நாம் எப்படி மற்றவர்களை மதித்து நடக்க வேண்டும் மனித நேயத்தை கட்டிய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கனிமன சகோதரர்களை மற்றர் வீரர்கள் எப்படி தயாரிக்கப்பட வேண்டும் குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் தன்னுடைய குழந்தைகளை எப்படி தருவிய கொடுக்க வேண்டும் தாய்மார்கள் பெற்றோர்களுக்கு செல்லும் அழகான வழிகாட்டல்களை செய்தார்கள் ார்கள் பல குழந்தைகள் அதுல பதில் போன்றவர்கள் வாழ்க்கையை படிச்சு பாருங்க தாய்மார்கள் எப்படி அவர்களுடைய குழந்தைகளை வெள்ள அந்த உம்முள் பதில் என்று தன்னுடைய மூத்த மகனுடைய பேரை வைத்து அந்த குழந்தைகளை தாய்மார்கள் மதீனாவுடைய மஸ்ஜித் என்ன சொல்கிறதோ அந்த மஸ்ஜி வழித்தலை தான் எடுத்து வாலிபர்கள் சமூகம் வல்லெடுக்கப்பட வேண்டும் பாடமாக்குங்க படிங்க அடிக்கடி பேசுங்க பிள்ளைக்கு வாசிக்க வைங்க சக வாழ்வெண்டால் என்ன என்றது இரண்டாயிரத்தி பன்னெண்டு நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் திகதி இந்த நாட்டுக்கு எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் ஐயாயிரம் உலமாக்கள் சேர்ந்த எடுத்த ஒரு தீர்மானம் வாழக்கூடியவர்கள் மற்ற சமூகங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல் அந்த பிரகடனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு ஐம்பது ரூபாவும் போகாது அதை பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு விநியோக மாட்டிக்க உலமாக்கல் அத அடிக்கடி அடிக்கடி பேசுங்க அடிக்கடி பேசுறதை கொண்டுதான் உள்ளத்துல பதிவாகும் செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்குது சிலை கட்டி கொடுங்க சொல்லல பூத்தத்தை கொண்டு போயிட்டு வைங்க என்று சொல்ல இல்ல ஆனா மனிதாபிமான நீங்க செய்ய முடியுமா காரியங்கள் இருக்கு ஒரு கிணத்த கட்டி கொடுங்க ஒரு பொது கிணத்தை நோயாளிகளை சேமம் கொள்ளுங்க செய்ய பாக்காதீங்க சக்காத்தையும் உங்களோட தர்மங்களை கொடுங்களுடைய வாழ்க்கையை பாருங்க தன்னுடைய மௌத்துக்கு முன்பு அவர்களுக்கு வந்த பணத்தை அவர்கள் வாழ்க்கையை காட்டினார்கள் தாய்மார்கள் இதை படிப்பனையாக எடுக்க வேண்டும் ஒரு நாள் ஒரு லட்சத்தீனும் அவர்களுடைய இவைகள் தான் படிப்பனையாக எடுக்கணும் தவிர இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்திய பாழக்கூடிய நாங்க தர்மங்கள் எங்களுடைய சதக்காக்கள் அதை பெரிய வேலையை செய்யும் செல்லும் பகைவருடைய உள்ளத்தையும் அதற்கொண்டு விற்காதீங்க ரத்தம் என்பது விற்கதுக்குரியது ஒன்று அல்ல அது கொடுக்கலாம் என்ற அந்த வழிகாட்டல் இருக்கிறது ஒரு முகத்தை மூடிக்கொண்டிருக்கக்கூடிய பெண் எந்த இடத்துல திறக்கணுமோ அது செக்யூரிட்டியாக இருக்கலாம் ஏர்போர்ட் ஆக இருக்கலாம் அந்த நேரத்தில் வழிகாட்டு இருக்கிறோம் கட்டாயம் கிடையாது அடிப்படைகளாக இருக்கிறது பெரும்பான்மை சமூகத்தோடு பல கூடிய நாங்க வாழக்கூடிய நாங்க விட்டு கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது நாங்க இருக்கி பிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது நடுநிலைமையாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது எ யாரும் இந்த நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் குஃபருக்கும் அழைக்கவில்லை செய்ய வேண்டிய தேவை கிடையாது உரிமைகள் இருக்குது அந்த உரிமைகளை நாங்கள் சரிவர பயன்படுத்தினால் தான் கண்ணியமான் சகோதரர்களை புரியாக்களே நாங்கள் நீடிச்சிருக்க முடியும் நாங்களே அதுல இந்த எரியில நெருப்புல என்னையத்தினா அதால பெண்கள் எப்படி தன்னுடைய குழந்தைகளை வல்நடத்தினார்களோ அந்த அடிப்படைகளை தாய்மார்கள் படிங்க அந்த மாஷாலா இந்த நாட்டில் எந்த குறையும் கிடையாது மார்க்க அறிவுக்கு குறவில்லை மதரசாக்களுக்கு குறவில்லை பெண்கள் கல்வி கற்றவர்கள் என்ற அடிப்படையில் பெண்களுடைய பயன்படுத்திக் கொண்டு எப்படி இந்த சமூகத்தை கட்டியலுக்கோ கூட்டு முயற்சி செய்ய போட்டி போரா வேண்டாம் நான் நீ எனக்கு தான் வேணும் என்ற இந்த வாதம் வேண்டாம் யாரை வழி நடத்துகிறார்களோ அவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து எதிர்காலத்தை கட்டியிருப்போம் மதீனாவுடைய வாழ்க்கையில மேனேஜ்மெண்ட் மனித வளன்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அழகான திட்டத்தை செல்லம் காட்டி கொடுத்து போயிருக்கிறாங்க ஒவ்வொரு மகாவும் ஒவ்வொரு ஊரும் இத சிறப்பாக கட்டி எழுப்புவதாக ஒரு சிறந்த சமூகமாக நாம் மாற முடியும் சகோதரிகளை மசிதை முன்மாதிரியாக எடுத்து இந்த நாட்டில் உள்ள ஆயிரக்கணக்கான மசிதிகள் அதை ஒரு முன்மாதிரியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அதற்கே புத்திசாலிகள் புத்திஜீவிகள் ப்ரொபெஷனல் உலமாக்கள் ஒன்று சேர வேண்டும் தேவையான விஷயங்களை நடத்த வேண்டும் அவர்களும் வீழ்ச்சி அவர்களை எப்படி நாங்க வழிநடத்தலாம் கடுமையான அவர்கள் அந்த வறுமை கோட்டை தாழ்ந்து இருக்கிறார்களா எங்களுடைய தர்மங்களை கொண்டு எப்படி நாங்க செய்யலாம் மச்சிதர்கள் சக்கா எப்படி உருவாகி மக்களுடைய வலங்களை மக்களுக்கு அல்ல கொடுத்திருக்க கூடிய இந்த ஸ்கில் பயன்படுத்தி கொள்ளலாம் போன்ற இந்த அடிப்படைகளோட நாட்டில் வாழ்ந்தால் மேலான சகோதரர்களே நாங்கள் எங்க உரிமைகளோட எங்களோட ரைட்ஸோட எங்களை புரிந்துணர்வோட வாழ முடியும் சகாபாக்கள் போன ஏராளமான நாடுகள்ல எங்கேயுமே அவர்கள் அப்படி எல்லா இடத்திலையும் அந்த மற்றவர்களுடைய கொடுக்காம இருந்தாங்க என்பது அல்ல அவர்கள் தன்னுடையத விட மற்றவர்களுடைய கொடுத்துதான் இதனால்தான் உலகத்துல சாவாக்கல் போன பகுதிகள் கைப்பற்றினார்களோ இன்றும் அல்லாஹு தாலா சிறப்பான நாடுகளாக அல்லாஹு தாலா அதை வைத்திருக்கிறார் இஸ்லாமிய அந்த வழிகாத்தல்களை என்ன நீங்க தயங்க தேவையில்லை யாரும் படிங்க வெளியிடப்பட்டிருக்கூடிய அந்த ஜிஹா அல் காய்தா புத்தகத்தை படிங்க இது ஒரு லட்சத்துக்கு மேல பண்ணிருக்கிறோம் யாருமே நேரம் கொடுக்காம இருந்தா எங்களுக்கு அது விளங்கிக் கொள்ள முடியாது பெரும்பான்மை சமூகத்தில் விற்குமார்கள் அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடல்கள் செய்யப்படுவோம் கலந்துரையாடல் செய்யல என்று சொன்னா எங்களை அவர்கள் புரிய மாட்டார்கள் நாங்கள் அவர்களை புரிந்து கொள்ள மாட்டோம் கலந்துரையாட செய்வது என்பதை அவங்களோட கருத்துகளை கொடுக்க முயற்சி செய்ய அதை பூர்த்தியாக புரிந்து தான் அதை தெரிஞ்சு முடியும் அது கோ எக்ஸிஸ்டன்ஸ் சகஜீவனைய சக வாழ்வுடைய அந்த புறம் ஒன்று இருக்கிறது மாணவர்கள் படித்தவர்கள் படிங்க உளமாக்கல் அவை மெம்பர்கள் பேசுங்க நாங்க இதெல்லாம் செய்யறா எங்களுக்கும் இன்னொரு மதத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்குதே நாங்க ஒரு நாள் சொல்ல மாட்டோம் வித்தியாசம் இல்லை ஆனா அந்த வித்தியாசம் கண்டுபிடிப்படிப்பாடுகள் உடன்பாடானி ஒன்றுபட்டு செயல்பட முடியுமோ அவைகளை நாட்டையும் உலகத்தையும் கட்டியெழுப்பதற்கு பாடுபடும் ஒரு சிறந்த சமூகமாக மாற வல்லா என்னையும் உங்களையும் கபூர் செய்வானாக அனைவர்களையும் உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்தேன் உண்மையான முஸ்லீம்களாக மறந்திக்க திருவை செய்வாயாக எங்களுடைய கவலைகள் துன்பங்களை போற்று விடுவாயாக நான் ஈமான்ல உறுதியாக வாழ்ந்தேன் ஈமான் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உன்னுடைய பாதையும் மதீனாவுடைய மோத்தை நமக்கு தருவாயாக இந்த சிறுபான்மையிலாக வாழக்கூடிய நாம் முன்மாதிரியான சமூகமாக இந்த நாட்டில் வாழ்ந்தேன் இந்த பெரும்பான்மை சமூகத்துடைய உள்ளத்தை வெள்ள மக்களாக எங்களை ஆக்குவாராக இருந்து நீனுடைய காரியங்களை நாட்டு மக்களுக்கு புரோஷனமான முறையில் நடாத்த நீ எங்களை பல்நடத்துவாயாக எங்களுடைய ஏற்றுக்கொள்வாயாக